நாமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக இருந்து ஸ்ரீதர் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் நேற்று நற்றினை பொது அறிவு குவியலில் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மிருகங்களில் அதிக இரத்த ஓட்டம் உள்ள மிருகம் ஒட்டகச்சி இரண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடும் நாடு சூடான் மூன்று உலகில் அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலகில் தேங்காய் அதிகமாக விளையும் நாடு எது இரண்டு நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் எது மூன்று உலகில் அதிக விஷமுள்ள மீன் இனம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி